ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நம அச்சோம் பிரசத்தா விஷயப்பதூலியீன் மனுஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பதினஞ்சாவது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் காரணம் மேலானது உயர்ந்தது காரியம் கீழானது இந்த காரண காரிய ரூபமாக இருக்கிற இந்த வாழ்க்கையை அதாவது மெய்ப்பொருளை காரணமாக கொண்டு மாயத்தோற்றமாக விளங்குகிற இந்த உலகத்தை காரியமாக புரிந்து வேண்டும் இந்த வாழ்க்கையை பாதுகாப்பது நம்முடைய அறியாமை ஆசை செயல்கள்தான் என்பதை அவன் புரிந்து அவன் வேதத்தின் உட்பொருளை புரிந்துகொண்டவனாகிறான். கொண்டவனாகிறான் என்று உபதேசம் பண்ணினார் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் இத மேலும் வர்ணனை பண்ணுகிறார் தஸ்ய ஷாக்காக அதஷ்ட ஊர்த பிரசுத்தாக மெய்ப்பொருளாகிய இந்த சம்சார விர்சத்தினுடைய கிளைகள் மேலும் கீழும் பரவி இருக்கின்றன அதஷ்ட ஊர்தாக்காக பிரசுத்தாக இந்த சம்சாரம் இந்த படைப்பு என்கிற மரத்தினுடைய கிளைகள் தேவலோக்கம் பூலோகம் இன்னும் பலவிதமான உலகங்களாக அங்கும் இங்கும் கிளை பரப்பி இருக்கிறது பல்வேறு வகையான கோலகங்கள் பல்வேறு வகையான கோள்கள் உலகங்கள் இவற்றை இது குறிக்கிறது குணப்பிரவருத்தாகா இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்கின்ற மூன்று குணத்தினால் இது நன்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது விஷயப் பிரவாலாக மரம் நன்றாக செழிப்பாக இருப்பதற்கு காரணம் குணங்கள் விஷயம் என்று சொன்னால் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இதை தளிர்களாக கொழுந்துகளாக கொண்டிருக்கின்றன விஷயம் சொன்ன சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் அந்த இலைகளுடைய தளிர்கள் கொழுந்துகளாக இருக்கின்றன அதஷ்ட மூலானி அனுசந்த கீழே வேர்கள் நன்கு சல்லி வேர்கள் அங்கும் எங்கும் பரவி இருக்கின்றன ஆழமாக ஒரு வேர் செல்லுகிறது அது ஆணிவேர் என்று சொல்லுவோம் ஆனால் இந்த ஆணிவேரை சார்ந்து பல சல்லி வேர்கள் கீழே நன்கு பரவி இருக்கிறது அது எப்படி எப்படிப்பட்டதுன்னா கர்மானுபந்தீனி பல்வேறு வினைகளை மனம் வாக்கு காயம் இவைகளால் நாம் செய்கிறோம் அதனுடைய விளைவுகள் அவ்வாறு பரவி இருக்கின்றன எங்கே இருக்கிறது லோகே மனித உலகத்திலே அது நன்கு காணப்படுகிறது மனுஷ லோகேன்னா மனித உடலிலே அப்படின்னு அர்த்தம் மனித உடலிலே தேவர்களை காட்டிலும் கீழான மனிதர்களுடைய உடலிலே அந்த வினைகளினுடைய விளைவுகள் நன்கு உணரப்படுகின்றன ஆகவே இந்த உயிர்களெல்லாம் பல்வேறு வகையான உடல்களை எல்லாம் எடுத்து அந்தந்த உடல்களிலே புலநின்பங்களை நுகர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் மனித உடலிலே இந்த உயிர்கள் ஆற்றிய வினைகள்தான் என்பை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது மேலும் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை நன்கு தொடர்ந்து சிந்திப்போம் அதச்சோரம் பிரசுத்தா குண பிரவருத்தா விஷய பிரபால அதச்ச மூலானியனுசந்தானி கர்மானுபந்தீனி